அனுபவம் நம்மை அழவே கூடாது என்று சொன்ன உறவுகள்தான் ஒரு நீ அழுதா அழு செத்தா சாவுன்னு நம்மளை தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க அதன் வழி அவங்களுக்கு தெரியாது வேதனையில் துடிக்கும் நமக்குத்தான் தெரியும் அன்புடன் நட்டினையின் கவிதைச் சேரலுக்காக புத்தூர்ஜி ரேவதி கணேசன்